முப்பத்தி அப்துல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபிசல்லு அலிஹம் அவர்கள் தொழுகை துவக்கும் போது தம் தோல் புஜங்களுக்கு நேராக இரு கைகளையும் உயர்த்துவதை நான் பார்த்திருக்கிறேன் ருக்குவுக்காக தக்பீர் கூறும் போதும் இவ்வாறு செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் ருக்குவிலிருந்து தலையை உயர்த்தும் போதும் இவ்வாறு செய்வார்கள் சமி அல்லாஹுமன் ஹமிதா எனவும் அப்போது கூறுவார்கள் சஜிதாவின் போது இவ்வாறு செய்ய மாட்டார்கள்